இருநூற்றி பன்னிரண்டு அல்லாஹுவின் தூதர் செல் அல்ல அழகம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் யாராவது தொழுது கொண்டிருக்கும் போது கண் அயர்ந்து விடுவாரானால் அவரை விட்டும் கலக்கும் போகும் வரை அவர் தூங்கட்டும் உங்களிலே ஒருவர் கண் அயர்ந்து கொண்டே தோல்வாரானால் அவர் தொடுகையில் பாவம் அன்னிப்பு கோருகிறாரா அல்லது தன்னை பழிக்கிறாரா என்பது அவருக்கு தெரியாது இதை ஆயிஷா ரவி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்